அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு மெய்யன்பர்களே அறிவு நலமுற தலைப்பில் முக்கியமாக வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய கடவுளை பற்றின அறிவையும் தர்மத்தை பற்றின அறிவையும் நாம் கடைசியாக சிந்தனை பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னால் அறிவு ரொம்ப அவசியம் அறிவுனா நம்மகிட்ட இருக்கிற சிந்திக்கிற சக்தி அந்த சிந்திக்கிற சக்தியை நாம் நன்றாக புரிந்து கொண்டு அதை முறைப்படி வளர்க்கணும் அதுக்காக வேண்டி நாம் அறியாமையோடு இருக்கக்கூடாது அல்பமான புத்தியோடு இருக்கக்கூடாது நாம் நன்றாக நூல்களை படிக்கணும் படிக்காமல் இருக்கக்கூடாது படித்தா மாத்திரம் போராது நிறைய மகான்கள்ட பெரியவர்கள்ட்டையெல்லாம் நல்லா கேட்கணும் இப்படியெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு கடவுள் வாழ்த்த வைத்துக்கொண்டு நம்ம கடவுளை பற்றி தெளிவாக படித்து தெரிஞ்சிடும் அதே மாதிரி தர்மத்தோட சக்தி என்னங்கிறதையும் படித்து புரிஞ்சுவிட்டோம் இப்போ நான் அறிவு நலம்ங்கிற தலைப்பில் மெய்யுணர்தல் அதிகாரம் அதாவது துறவரையல்லை கடைசி பகுதியில் இருக்குது இது முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இதையும் இப்போவே படிச்சுடுவோம் அப்படின்னு நினச்சி இந்த அதிகாரத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் மெய் உணர்தல் அப்படிங்கிறது ஒரு துறவிக்கு தேவை இல்லற வாழ்க்கையிலிருந்து மனசை பக்குவப்படுத்தி பிறகு இறக்க குணத்தை நிறைய வளர்த்து அஹிம்சைங்கிற ஒரு பெரிய விரதத்தை நன்றாக கடைப்பிடித்து தவம் செய்து வாழ்க்கையினுடைய நிலையாமை எல்லாம் புரிஞ்சு துறவு மனப்பான்மை அல்லது துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு துறவு மனப்பான்மையை வளர்ப்பதற்காக துறவை மேற்கொள்ளலாம் அல்லது துறவை மேற்கொள்ளாவிட்டாலும் துறவு மனப்பான்மையோடு குடும்பத்திலேயே இருக்கவும் செய்யலாம் அது சற்று கடினம்தான் ஆனால் மெய்ப்பொருள் ஆராய்ச்சியை பண்ண வேண்டும் என்று துறவு வாழ்க்கையிலே பெரியோர்கள் நமக்கு விதித்திருக்கிறார்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் நான் அறிவு நலத்திலே அதையும் இப்பொழுது சேர்த்து கொள்ளலாம் என்று கருதித்தான் இங்கே அதை சேர்த்து கொண்டிருக்கிறேன் இதை படித்து விடுவோம் திரும்பவும் ஒரு முறை நமக்கு சிந்திக்க வேண்டி இருக்கும் இதை இருப்பினும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இதற்கப்புறம் ஒரு அதிகாரம் இருக்குது அபா அறுத்தல்ன்னு வாழ்க்கையினுடைய கடைசி குறிக்கோள் என்னென்னு கேட்டால் தர்மமான ஆசையில் குடும்பத்தையெல்லாம் நடத்திட்டு கடைசியில் ஆசைகள்லேருந்து விடுபடணும் பற்று வைக்கணும் பொறுப்பாக இருக்கணும் மனசை நல்லா பக்குவப்படுத்திக்கணும் அப்புறம் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கான தருணத்தை அடையிற போது நம்ம பற்றுகளிலிருந்து ஆசைகளிலிருந்து விடுபடணும் என்பது நம்முடைய பெரியோர்கள் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் அதை பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் வருங்கால தலைமுறைக்கும் அது மிகுந்த சிறந்த பலனை கொடுக்கும் அதுக்காக வேண்டிதான் இந்த கருத்தை இப்போ இங்கே பார்க்குறோம் இது ரொம்ப ஆழமான விஷயங்களை சொல்லக்கூடியது முடிந்தவரை நாம் புரிந்து முயற்சி பண்ணுவோம் நேற்றைக்கு ஒரு விதமான முகவுரையை கொடுத்திருக்கிறேன் இன்றைக்கு சற்று தெளிவாக கொடுக்க வேண்டும் என்று கருதித்தான் இன்றைக்கும் அதே விஷயத்தை சற்று முகவுரையாக சொல்லியிருக்கிறேன் மெய் உணர்தல் அப்படின்னா இந்த இடத்துல உணருதுன்னா நல்லா புரிஞ்சுக்கிறது நமக்கு தெரியும் மெய்னா உண்மையானது இந்த மெய்ங்கிற சொல் நமக்கு தெரியும் மெய்ங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வந்து பொய் இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும் பொய்யும் மெய்யும் கலந்தே இருக்கு எது மெய் எது பொய்ங்கிறது தெரியாது தாய்மான ஒரு பாடலில் இந்த பொய் மெய்ங்கிறது அவர் அழகா திரும்ப திரும்ப சொல்லுவார் பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாய் விடுமோ பராபரமே இந்த சொல்லுக்காக தான் இந்த பாட்டை சொல்கிறேன் பொய்யெல்லாம் ஒன்றா இருக்கிற இந்த உடம்பு இந்த உடம்பு இருக்கே இது வந்து ஒரு நாளைக்கு அழிந்து போக போகிறது ஆனால் இதை போய் மெய்யுங்கிற சொல்லால் குறிப்பிடுகிறோமே அப்படிங்கிறார் பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடல் இந்த பொய்யுங்கிற சொல்லுக்கு ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் எது மாறுகிறதோ அது நிலை இல்லாதது எது நிலை இல்லையோ அது உண்மை இல்லை என்று நாம் புரிந்து வேண்டும் மெய் அல்ல பொய் தான்னு புரிஞ்சுக்கணும் அனுபவத்தில் இருந்தால் கூட அதனுடைய தன்மை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது இருக்கிற மாதிரி இருக்கே தவிர உண்மையிலேயே அது இருக்கிறது என்று சொல்ல முடியாது எதுக்காக இந்த அறிவு தேவைப்படுகிறதுன்னா நம்ம அளவுக்கு மீறி பற்று வச்சு துன்பப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நம்ம உபதேசம் பண்ணுறோம் வாழ்க்கையை வெறுத்து போகணுங்கிறதுக்காக இல்லை வாழ்க்கையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம் தொடர்ந்து நாளைக்கு இதே கருத்தை சிந்தனை பண்ணுவோம் திருவள்ளுவருடைய திருவருளால் நமக்கு மெய்ப்பொருள் தத்துவம் நன்றாக விளங்கட்டும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் ஏனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து இதை உங்கள் மொபைலில் பெற 77082 11196 டபுள் ஒன் நைன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்